அது ஒரு வேலை நமக்கு தவறாக தென்படாது தவறாக புரியாது ஆனால் ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டும்போது நாம் அதை சரிப்படுத்த வேண்டியது அவசியம் இந்த கூட்டத்தினுடைய நான் ஒரு ரெண்டு கொஞ்சம் நிமிட ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு பிறகு நாம் ஜபத்தில் தான் இருக்கணும் ஜபம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கும் ஜபத்தினாலும் வேத வசனத்தினாலும் அது பரிசுத்தமாக்கப்படும் சொல்லிடுது இரண்டாம் நாளாகமம் எட்டாம் அதிகாரம்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 உயிர் தெளிந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் பிறகு ரெண்டு காரியத்திலே ரொம்ப கோபப்பட்ட இடம் இதுதான் ஒன்று அவிஸ்வாசம் மற்றொன்று இருதய கடினம் இந்த ரெண்டுமே பார்வனுடைய பரப்புலே அது உண்டு ஒன்றல்ல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 முதல் மனைவி யாரா அவனுக்கு ஃபஸ்ட் ஒய்ஃப் யாரு தொழில் செகண்ட் தான் ஒய்ஃபு பிள்ளைங்க குடும்பம் அப்படின்னு வச்சிருந்தேன் என்னுடைய தாட்ஃபுல்லும் அதுல தான் ஓடிட்டு இருக்கும் என்னுடைய இதே போல பார்வனுடைய குமாரத்திய இவன் ஃபுல் டைம் மனைவியா வச்சிருந்தான் கத்தரை எச்சரித்து பார்த்தார் அவளை வச்சிருந்தது மாத்திரமல்ல அவளை கொண்டு வந்து முழு ஆளுகையில் அரண்மனையில் தாவிதின் இஸ்ரேவியின் ராஜாவாகிய தாவிதின் இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அரண்மனையில் கொண்டு வே வச்சுட்டான் நீ பாவத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற உன்னுடைய வாழ்க்கையில் இருதய கடினத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற அவிஸ்வாசத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குற யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேங்கிறத தேவன் பார்க்கிறார் இன்றைக்கி இந்த வருஷத்தின் கடைசியில் அன்றைக்கு சாலமுனுக்கு அவன் செஞ்ச ஒரு மனம் திரும்பினா ஒரு காரியம் செஞ்சான்னு அது ஒன்று தான் உருப்படியாக செஞ்சான் என்ன செஞ்சான் இசைவேலியின் ராஜாவாகிய தாவித்தின் அரண்மனையிலே பார்வனுடைய குமாரத்தி இல்லாவிட்டால் என் மனைவி வாசம் பண்ணல் ஆகாது அவள் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா நீ வா நீ கிளம்பு இல்லை நான் இத்தனை வருஷம் இங்கே இருந்தேன் இருந்தது சரி சில பிசாசு துரத்தும் போது பாஸ்டர் அருண்ராஸ் அவர்கள் சென்னையில் ஒரு பிசாசம் ஒரு ஆவியில இருந்து துரத்தும் போது இருபுலியூரில் கிட்ட வச்சு துரத்தும் அந்த ஆவி சொல்லிச்சு ஏய் நான் இருபத்தெட்டு வருஷம் இருக்கேன் இன்னைக்கு ஒரே நாளில் என்ன போன்னு சொல்ற அப்படின்னு சொல்லுது இருபத்தெட்டு வருஷம் இப்ப உடனே போன எப்படி இல்ல இல்ல நீ போய்த்தான் ஆகணும் ஏன் நான் எல்லா காற்றுட்டு கூடத்துக்கு போனனே அப்போ இந்த நசரைய நாக்கி இயேசுக்கு கண்ணு திரையா அப்பவுமே துரத்த வேண்டியதானே இந்த இயேசு என்ன கண் கேட்டா போய் இருந்தாரு பார்த்துட்டு தானே இருந்தாரு இருபத்தெட்டு வருஷமா உள்ள இருக்கிற அப்பெல்லாம் அமைதியில் குறைகளை கண்டு மௌனமா இருப்பார் கண்டுகொள்ள மாட்டார் ரகசியம் நமக்கு தெரியாது சுட்டி காட்டுவார் மௌனமா இருந்து கப் ஆஃப் பண்ணிடுவார் காரணம் என்ன நீ கேட்கிற சத்தியம் உனக்குள்ள வேலை செய்தான்னு பார்ப்பார் நீ பெற்ற அபிஷேகத்தை வச்சு நீ யூஸ் பண்றியான்னு பார்ப்பாரு நீயா பாவத்தை எதிர்த்து போராடுறியா அப்படின்னு பார்ப்பாரு ஏசாயிருசு சொல்லியிருக்கு சங்கீதத்திலும் சொல்லி இருக்கு நான் வெகுகாலம் மௌனமா இருந்தேன் உண்மைதான் ஆனா இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன் அப்ப என்ன பண்றது ஒன்னொன்னா முன்னால கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் ஐம்பது இருபத்தி ஒன்று இவைகளை நீ செய்யும் போது நான் மெளனமா இருந்தேன் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவிடாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் எப்படி இருக்கும் சிலர்லாம் சாட்சி சொல்ல போய் சொல்லுவாங்க பில் ஓடின மாதிரி முன்னால போச்சு அப்படியே ஒன்னு ஒன்னா கொண்டு வந்து பாடிட்டார் சொல்றீங்களா சொல்ல கேட்டிருக்கீங்களா அப்படி வந்து நிறுத்திடுவார் அதனால் வெகுகாலம் மௌனமாக இருந்த தெய்வம் இப்போ ஒரு டைம் சாலமுனுக்கு டைம் கொடுத்த உடனே ஒரே நாள் தூக்கு பெட்டியை தூக்கு டெக்கரேஷனில் தூக்கு ட்ரெஸ்ஸை தூக்கு ஒன் ஊசி மணி கினி எல்லாத்தையும் தூக்கு பார்வையுடைய அந்த எகிப்தின் எல்லாத்தையும் கிளம்பி ஓடி போன்னு சொன்னான் கொண்டு போய் அவள் அழுதா நான் இங்கேயே பழகினது இங்கே தான் இங்கே இருந்தேன் யோ நீ தயவுசு வந்து சேருன்னு சொல்லி இழுத்தே கொண்டு போய் எங்கே விட்டுட்டான் அவளுக்குன்னு ஒன்று கட்டி வச்சான் ஒரு ஹாஸ்டல் மாதிரி அங்க போய் தள்ளிட்டு வந்தான் தான் அவளுக்கு கட்டின மாளிகைக்கு குடிவன பண்ணினார் நீ இப்போ கிளப்பணும் உனக்குள்ள பார்வனுடைய குமாரத்தின் ஆவியெல்லாம் எகிப்தினுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்கள் சகல சாஸ்திரங்கள் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரம் மோசே எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேறினவனாக இருந்தான் ஏழு இருபத்தி ரெண்டு மோசிப்துடையிலும் ராகுகாலம் கேது பார்க்கறது எவகண்டம் பார்க்கறது நல்ல நாள் பார்க்கிறது சனி மூளை பார்க்கறது தெரியாது ஒரே நாளில் வேறோட நிச்சயம் விட்டுங்கணும் பார்வனுடைய குமாரத்தின் குமாரத்தை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு அலியா போட்டுக்கிட்டு இருந்தா கத்தர் ராஜ்ய பார்த்த நீ பாட்ட முடியாது தூக்கிடுவாரு சாலமான மாதிரி ஞானி ஒருத்தனமே கிடையாது ஒரு சைட்ல ஆலயம் கட்டிக்கிட்டே இருப்பான் ஒரு சைட்ல தனக்கு அரண்மனை கட்டிகிட்டே இருப்பான் இன்னொரு சைட்ல பார்வனுக்கு குமாரத்துக்கு இணைஞ்சிட்டு இருப்பான் மாளிகை கட்டிகிட்டே இருப்பான் ஒரே டைம்ல சேம் டைம்ல பயங்கரமான இங்க வந்தா அப்படியே சண்டை போடுறது பாதிவேறு அவன் பின்னால போனாதான் தெரியும் எங்க நிக்கிறான் வாசிச்சு பாருங்க அவன் ஆலயத்தை கட்டினான் அரண்மனை அதுக்கு ஒண்ணு கட்டின அவன் பாட்டு கட்டிக்கிட்டே இருப்பான் கட்டிகிட்டே போவார் கட்டுறதுக்கு அவனுக்கு என்னென்ன கட்ட முடியுமோ கட்டி போய்கிட்டே இருப்பான் அவன் மைண்ட் முழுசா இருக்கும் வாசிங்கள் ஏழாம் அதிகாரம்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 அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்துக்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திற்கும் அந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான் கட்டி வச்சிருவாரு ஆலயம் கட்டுவான் அங்க பார்த்தா மண்டபம் கட்டுவான் இங்க பார்த்தா கோயில் கட்டுவான் இந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு ஒரு அரண்மனை கட்டுவான் அங்க பார்த்தா பார்வோடைய குமாரத்திற்கு ஒரு அழகான ஒரு வீடு செட்டில் பண்ணிட்டு வந்துருவான் ஏ அப்பா இவனை மாதிரி எப்படிதான் மேனேஜ் பண்ணுல இங்க வாளை காட்டுறது அங்க தலையை காட்டுறது அங்க உடம்ப காட்டுறது இந்த விலாங்கு மின் மாதிரி ஆனா ஒரு நாள் வந்தது அரண்மனையிலிருந்து அவளை தூக்கொண்டு போய் அவளுக்கு செட்டில் பண்ணிட்டான் அங்க தள்ளிட்டான் போய் இங்கே இரு போதும் நீ ராஜாவின் இஸ்ரேலின் ராஜாவாகிய தாவிதின் அரண்மனையில் நீ வாசம் பண்ணல் ஆகாது அது வரைக்கும் அவ பின்னால சுத்திக்கிட்டு இருந்தவன் தான் அன்னையோட இயேசுவின் நாமத்தில் நீ பாட்டினான் கொண்டு நீ இருக்க வேண்டிய இடம் ஓ மாளிகையில் இரு இடத்துல இரு போன்னு சொல்லிட்டான் இன்னைக்கு இப்போ இந்த கூட்டத்தினுடைய முதல் பகுதியில் எல்லோரும் கண்ணை மூடி இது காத்திருப்பு கூட்டம் இல்லை சுத்தீரிப்பு கூட்டம் நீங்கள் உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்துங்க ராபோஜனத்துக்காக உங்களை ஆயத்தப்படுத்த வேற வழி இல்லாமல் வருகைக்காக என்ன செய்யுங்க ஆயத்தப்படுத்துங்க இன்னைக்கு செத்தா நீ பரலூத்துக்கு போயிடணும் நாளைக்கு கிராண்டாக அடக்கம் அடக்கம் நடக்கணும் சூப்பராக பண்ணும் அடிச்சு பேசணும் சிங்காசமத்துக்கு போயிருக்கான் போயிருக்காங்க அப்படின்னு பேசணும் என்ன ஜோம ஆண்டவரே பார்வண்டி குமார்த்தி அந்த அனுப்புங்க தயவு செய்து அனுப்புங்க விட்டுருங்க யாரு கொண்டு போய் விடுவா ஆண்டவரை அவளை கைப்பிடிச்சிருத்து கொண்டு போய் அங்கடுவார நீ தான் அவளை கொண்டு வந்திருக்கிற நீதான் பார்வனுடைய குமாரத்தையே தேடி கண்டுபிடிச்சு சமாதானம் ஐக்கியம் அன்பு பண்பு பாசம் புதுசு புதுசா உபதேசம் பேசி அவளை எழுதிட்டு வந்து இருக்கிற ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில ஊழியத்தில் அவிசுவாசம் வந்துருச்சு மாம்சம் வந்துருச்சு இன்னும் எகிப்தினுடைய பல அடிமைத்தனத்தின் ஆவிகள் எல்லாம் உள்ள வந்துருச்சு இப்ப எகிப்தின் விக்கிரகங்களும் உள்ள வந்துருச்சு கத்தர் சொன்னாரு நீ இவ்வளவு கிளப்புன்னு ஒரே நாள் ஏ இறக்கமே பார்க்கல அவ அழுதா கூச்சல் போட்டா அதிகாரத்தை செலுத்தி பார்த்தா ஐயோ ஐயோ அம்மா நீ வா நீ முதல்ல நீ வெளியுவான் இழுத்து கொண்டு போய் எங்க விட்டு வந்துட்டான் நீ இந்த வீட்டில் இருக்கு ஒரு இடம் இருக்கு அங்கேயிரு பாவத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்க அனுப்பிடறத ஜோமில்லாமா கத்தடி ஆவியாளர் உன்னோடு பேசுகிறார் எகித்தின் குமாரத்தியை இருக்க வேண்டிய இடத்துல வை உன்னுடைய அரண்மனையில் வைக்காத எகித்தின் ஆவிகளை எல்லாரும் இப்போ பலிபடுத்தல வைங்க ஒரு தீர்மானம் விடு ஒரு பிரதிஷ்டை பண்ணு நான் இனிமே பேச மாட்டேன் நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் நான் இனிமேல் போன் பண்ண மாட்டேன் நான் நம்பரை மாத்திடுறேன் இனிமேல் நெட்ல போக மாட்டேன் சேட்டு பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப்ல கனெக்ஷனில் இருக்க மாட்டேன் ஏசிவி நாமத்தில் எல்லாத்தையும் பலிபுடத்துல வைக்கிறேன் இனிமே அந்த வீட்டு பக்கமே என் டூ வீலர் போகாது கார் போகாது அந்த தெரு பக்கமே போக மாட்டேன் ஆண்டவரே அப்படிதான் கரெக்டான நான் சொல்றது அவள் இருக்கிற சந்துகளுக்கு அடுத்து போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்ததுன்னு தானே பைபிள் சொல்லுது போவாத நிப்பாட்டு அன்றடைய சமூகத்துல கத்தாவே இனி எகிப்தின் குமாரத்தின் என் வீட்டுல இருக்கக்கூடாது என் ஊழியத்தில இருக்கக்கூடாது என் ஜீவியத்தில இருக்கக்கூடாது என் மனதில் இருக்கக்கூடாது என் சிந்தையில இருக்கக்கூடாது என் இருதயத்துல இருக்கக்கூடாது என்னுடைய உணர்வுல கூட இருக்கக்கூடாது என்னுடைய வாஞ்சையில இருக்கக்கூடாது என் ரத்தத்துல கூட எகிப்தின் குமாரத்தினுடைய வாசனை இருக்கக்கூடாது எத்தனை பேர் சொல்றீங்க அத்தனை முடிமூலங்கள் படிடுவோம் ஈசிரவலின் ராஜாவாகிய தாவிதின் அரண்மனையிலே நீ இனிமேல் வாசம் பண்ணல் ஆகாது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 அல்லசடி படம் வைக்கும் ஊழியத்தையும் ஜீவியத்தையும் அழைப்பையும் தெரிந்து விழையும் அசைச்சு அஸ்திவாரத்தை வல்லமையை வெளியே கொண்டு போய் அதின் நாமத்தில் எல்லாரும் எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய தரங்க முக்காடு போடுற முக்காடு போடுறது நல்லது குனியாதீங்க ஆமா தலையை உயர்த்துங்க சத்தத்தை உயர்த்துங்க தேவனை நோக்கி அபயம்படுங்க எனக்குள் எவ்வோ எகிப்தின் வல்லமைக்கு இடம் கொடுத்த இன்றைக்கு அவைகள் என்னை விட்டு அப்புறப்படுத்தப்படட்டும் திரும்பவும் சொல்றேன் எகிப்தின் குமாரத்தியை சால தான் வெளியே கொண்டு போனான் அவளை வேற யாரும் கொண்டு போக முடியாது தாவிதம் கொண்டு போக முடியாது ஏன் பச்சை அதை கொண்டு போக முடியாது அரண்மனை அதிகாரியாக இருந்ததான முடியாது கொண்டு வந்த நீ நான் கொண்டு போனோம் நீ எப்படி அனுமதிச்சு கதறி கூச்சல் போட்டு கத்தட்ட மன்னிப்பு கேளு ஆண்டவரே இனிமேல் பார்வையுடைய குமாரத்தி என்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் கொண்டு போய் விடுறேன் எத்தனை பேர் கேட்கிறீங்க நாம் இந்த நாட்களில் சுத்தி இருப்புக்காக பிரியர்கள் நாம் எதை பிரியப்படுத்துகிறோம் வாழ்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து நம்மை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் இரண்டாம் திமுத்தியும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்படி என தற்பெரியராயும் பணப்பிரியராயும் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் முதலாவது மனுஷன் தற்புரியனாய் மாறுகிறான் தன்னை மாத்திரம் தான் பிரியப்படுத்தணும் தான் என்கிற ஒரு சுயநலவாதியாக மாறுகிறான் அது தவறு இரண்டாவது பணப்பிரியர்கள் பணம் உதவும் பணம் தேவை ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு இது குறித்து நேற்று இரவு தற்பிரியர்கள் பணப்பிரியர்களை குறித்து நாம் சிந்தித்து நம்மை சுத்தி வரித்தோம் இன்றைக்கு காலையில் நாம் அடுத்து இரண்டாம் தீமத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவசனத்தில் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் அங்கே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது சுகபோக பிரியர்கள் பெந்தைய கோஸ்தை மார்க்கம் என்பது கிறிஸ்தவ மார்க்கம் என்பது சிலுவை மார்க்கம் இதில் சுகபோகத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது கத்திர கொடுப்பாரு பிசாசு கூட கொடுப்பான் பிசாசு சொல்றான் ஏசுட்டேன் என் காலில் விழுங்க உலகத்தினுடைய மகிமையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ற தாரன்னு சொன்னான் விழுந்தா தந்திருப்பான் நம்ம விசுவாசிகள் கூட பிசுவாசின் காலில் போய் விழுந்து உலகத்தின் மகிமையை வாங்கிக் கொள்றாங்க ஆனால் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் சுகபோகம் உன்னை பரலகுத்துக்கு இழுத்துட்டு போகாது அந்த ஐஸ்வர்யமான பாதாளத்துக்கு வேதனை உண்டாக்கும் அழைத்து கொண்டு போனது இல்லாவிட்டால் இழுத்து கொண்டு போனது இல்லாவிட்டால் கொண்டு போய் சேர்த்தது நான்காவதாக கலாத்தியர் நான் நான் யக்காரன் அல்லவே அடுத்து அங்கே சொல்லப்பட்டதான பிரியன் என்று சொல்லுகிறது மனுஷரை பிரியப்படுத்துவது புருஷனை பிரியப்படுத்துவது மனைவிய பிரியப்படுத்துறது ஊழியக்காரங்களை பிரியப்படுத்துகிறது இல்லாவிட்டா சொந்த நண்பர்கள் இவங்களை தான் பிரிய நாம் முயற்சி எடுக்கிறோம் மனுஷனை நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இப்பொழுது இன்றைக்கு நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பத்து பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் ரத்திரியர் உத்தமனை பகைக்கிறார்கள் இங்கே சொல்லப்பட்டது ரத்த பிரியர்கள் சேடிஸ்ட் ஸ்பிரிட்டு ஒரு சிலர்லாம் மனைவியை அடிப்பாங்க அந்த ரத்தத்தை பார்த்த அவங்களுக்கு அந்த வேகம் குறையும் ரத்த கட்டாரி ஆவி மாதிரி ஒரு சில பிள்ளைகளை பிடிச்சி அடிப்பாங்க ரத்தம் வர்ற வரைக்கும் அடிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் மற்றவங்களை அடிப்பாங்க அவங்களுக்கு அந்த ரத்தம் வரணும் ஒரு சில மதங்களுடைய ஆச்சாரமே அப்படி இருக்கு வாளை உருவிட்டா அதில் என்ன பண்ணணும் ஆளை குத்தணும் எதையாவது ஒன்று குத்தி ரத்தம் வரணும் இல்லைன்னா என்ன செய்வான் கையை லைட்டாக கீறி அந்த ரத்தத்தை பட்டா ரத்தம் படாம எதை உரையில் வைக்கக்கூடாது பட்டயத்தை உரையில் வைக்கக்கூடாது உருவக்கூடாது உருவிட்டா ரத்தம் பட்டாதான் வைக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஆவி ஸ்பிரிட் த சைக்கோ அடித்துிளை துன்பப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறது இந்த சிகரெட் வச்சு சுடுவாங்க வேதனைப்படுத்துவாங்க பயங்கரமான ஒரு ஸ்பிரிட் ஹிட்லருடைய ஆவி யூதுரை பயங்கர சித்திரவாதிகளை கொண்டு போவான் அவ்வளவு சித்திரவாதிகளை கொண்டு போயிட்டு அவனுக்கு அவன் கத்தரான அந்த உணர்வே என்ன செய்யாது இருக்காது அதில் சந்தோஷமாக இருப்பான் ஜனங்களை வேதனைப்படுத்திட்டு அதை பார்த்து எல்லாரும் கைகொட்டி சிரிக்கிறது இவங்கெல்லாம் யாரு ரத்த பிரியர்கள் இவங்க எனக்கு தெரியும் ஒரு சகோதரி ஒரு புருஷன் அடிச்சுட்டு அதுட்டு இருந்து கை காலில் எங்கேயாவது அடிச்சு கிழிச்சு ரத்தம் வந்துச்சுன்னா பூனையை கொண்டு வந்து அதை குடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க இன்ட்ரெஸ்டா இப்படி இருக்கா மனுஷன் உங்களுக்கு அப்படி ஆவி இருக்கா ரத்த பிரியர்கள் இவங்களுடைய ஃபஸ்ட் ஹேபிட் என்னன்னா உத்தமனை பகைப்பார்கள் பரிசுத்தவங்களை பிடிக்காது உத்தமர்களை பிடிக்காது ஆவிக்குரிய பிடிக்காது நான் சொல்லல பைபிள் சொல்லு ரத்த பிரியர் யார பகைக்கிறாங்க உத்தமனை பகைக்கிறார்கள் ஆவிக்குரியவன் ஒரு ஜபிக்கிறவன் ஒரு புத்தி சொல்றவன் ஒரு முழங்கால் நிக்கிறவன் நல்ல கத்திரிக்காக நிக்கிற மனுஷன் பாவத்துக்கு விளையின மனுஷன் உத்தமன்டக்குமா நம்ம பேர்னது என்னது இரண்டாம் சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினாறு 18 சாரி சாமுவேல் 17 அவனை தூஷித்து ரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ சவுளின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கத்தர் சவுல் வீட்டாரின் ரத்த பழியை திரும்ப பண்ணினார்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 அவனால ஆலயத்தை கட்டவே முடியல கடைசுவாக லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சேர்த்து வைக்க சக்தி இருந்துச்சு நீ யுத்தத்தில் அதிகமா ரத்தம் நீ என்ன செய்யாத ஆலயத்தை கட்டாத வேண்டாம் ஆனா ஆலயம் கட்டணும்னு பயங்கர பிரதிஷ்ட பண்ணியிருந்தாரு யாரு தாவிது ஆலயத்தை கட்டணும்னு என்ன பிரதிஷ்டை பண்ணியிருந்தான் பெட்டில் மெத்தையில படுத்து தூங்க மாட்டேன்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 என் கண்களுக்கு நித்திர வரக்கூடாது வல்லவருக்கு ஒரு ஆலயத்தை நல்ல ஆசை கணக்கு வழக்கு இல்லாத பொண்ணும் பொருளும் சேர்த்து வச்சுட்டான் பைனலா வரும்போது கத்தர் சொன்னாரு கட்ட மாட்டாய் எப்படி இருக்கும் நீ என் நாமத்துக்கு ஆலயத்தை கட்ட நீ யுத்த மனுஷனா இருந்து ரத்தத்தை சிந்தினாய் என்றால ரத்தப்படி மேல இருக்கிறதுனால நீ சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அப்படியே ராஜ்யபாரத்தை சிறப்படுத்தினாலும்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 நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் வேண்டா மூடு சப்ஜெக்ட் பேசாத நீக்கி குப்பையில போடு என்ன பெரிய பிரதிஷ்டோபின் நீ சிந்தின ரத்தம் எவ்வளவு இருக்கு யோசிச்சு பாருங்க அதெல்லாம் நீ சரிப்படுத்தணும் மூலமா ரத்த சிந்தனை எத்தனை பேரை ரத்த சிந்தனை வச்சியோ துக்கப்படுத்த வச்சியோ வேதனைப்படுத்தினியோ அவளை வெற்றி நீ ஒப்புறவாகு அதனிய வந்து சொன்னான் ரத்த பிரியானே தொலைந்து போ கத்தர் சவுலின் வீட்டு ரத்த ரத்தப்பொழியவன் தலையில சுமத்திட்டாடுறான்னு சொன்னான் வழியெல்லாம் ஏசிக்கிட்டே வந்தான் ரோடு ரோடா மீன் அழுதுகிட்டே போய்கிட்டே இருக்கான் செருப்பு கூட போடல வெறுங்காலும் போய்கிட்டு இருக்கான் ஐயோன்னு அபிஷா துல்றான் வெட்டி எட்டமா குத்திட்டு வான்னு இவன் சம்முன்னா அவன் ஏசிட்டு போறான் விடுறான்னு சொல்றான் கத்தர் தான் அவனை ஏச சொல்லியிருக்காரு மண்ணல்லி போட சொல்லியிருக்காரு கல்லள்ளி போட சொல்லியிருக்காரு அவன் சொல்லிக்கிட்டே கூட வரான் ரத்தப்பிரியனையே தொலைஞ்சு போ ரத்த பிரியனையை தொலைஞ்சு போ கத்தர் பாரு அவனை நியாயம் தடுத்துட்டார்னா எப்படி இருக்கும் நம்முடைய பெயர் ரத்தப்பிரியனா ரத்தப்பிரியர்கள் உத்தமனை பகைக்கிறார்கள் உன்னால் அவிக்குரியனோட ஐக்கியமாக முடியுதா சபையில் எவெல்லாம் கொலை அவன் கூட போய் உனக்கு டை ஆக முடியும் எவன் பின்மாற்றுவதற்கானோ அவன் கூட போய் சந்துக்குவ உபதேசத்துக்கு மாறா இருக்கானோ அவங்க ஆயத்தப்படுத்துறது நம்முடைய டார்கெட்டு நம்ம மினிஸ்டினுடைய டார்கெட்டு அதுதான் அதுக்கு தான் ஒன்னையும் என்னையும் கொண்டு வந்து ஒன்னு பதினேழு பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை நீதிமன்றத்திற்கும் திருப்பி கர்த்தியில இருந்து ஒன்பதோ முன்னூத்தி எண்பதோ யார மாறணும் உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துறது ஊழியம் ஆனா இந்த உத்தமனும் உனக்கு பிடிக்காது இருக்கிற இரண்டாம் ச இருபத்தி ஒன்று ஒன்றை பார்க்கும் பொழுது நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது சமூகத்தில் விசாரித்தான் அவன் இது வறுமை கஷ்டம் தடை தரத்திரம் சாபம் வாய்க்கலை இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்குள்ள ரத்த பிரியனுடைய ஆவி இருக்கான்னு பாருங்க குடும்பத்தாராகிய இரத்த பிரியர்கள் நிமித்தம் இந்த ஓயாத பஞ்சம் ஒரு நாள் வருஷம் மூணு வருஷம் காலத்தில் போக்குறதுக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான் ஒன்னும் என்ன சுவாமி இவ்வளவு பெரிய பஞ்சம் என் தேசத்தில் வருஷ கணக்கை இழுத்துக்கிட்டே போறேன் அப்ப சொன்னாரு இது ரத்த பிரியனான சவுல் நிமித்தம் அவன் வீட்டார் நிமித்தம் வந்தது ஆசீர்வாதத்துக்கு தட உன்னுடைய ரத்தம் சிந்துகிற புத்திய தான் மற்றவனுடைய ரத்த பொலிகளுக்கு நீ நீங்களாக அடுத்தவங்க ரத்தப்பொலிக்கு நீ உள்ள போய் சிக்காது ஒருவன் இடர்லடைந்தால் தப்பு இந்த சபையில இருந்து ஒருத்தன் நிமித்த இடர்ல அடைய வெளியே போயிட்டான் தொலைஞ்ச நீ நீ தான் கணக்கு அவனா போய் தண்ணான்னா வேற விஷயம் உன்னுடைய செயல் உன்னுடைய பேச்சு உன்னுடைய ஏதாவது ஒன்று அவனை இடர வைக்க கூடாது தாவிதொரு இரத்த பிரியன் அதனால் கத்துற ஆலயத்தை கட்ட விடலை சவுல் ஒரு இரத்தப்பிரியன் அன்னப்படால அவனுடைய ஓட்டம் ஜெயமாக முடியலை அவனுடைய ஓட்டம் ஜோ ஜமாக அதே நேரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்துக்கு வர்றதுக்கு அவனுடைய இரத்தப்பிரியனுடைய ஆவி போராடினது சங்கீதம் ஐந்து ஆறு ஐந்தாம் சங்கீதம் ஆறாவசம் பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் ரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர் அருவருக்கிறார் ரத்த பிரியனா இருந்தா கத்தர் உன்னை அருவிருக்கிறார் அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறார் ரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷன் இருதயத்தில் ஒன்னு வச்சுக்கிட்டு வெளியே அப்படி சிரிக்கிறது கபட நாடகம் ஆடு இப்படிப்பட்ட ஆவிகள் வஞ்சிக்கிற ஏமாற்றுகிறது சிரிச்சுக்கிட்டே இருப்பான் கழுத்த அறுத்துருவான் சபையின நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் ரத்தப்பிரியர்களை கர்த்தர் அருவருக்கிறார் ரத்த பிரியனை வந்து ரமணால் நீடிக்க முடியாது பாதி வழியிலே அவுட் ஆயிடுவான் சவுல்னா சீக்கிரமா செத்துட்டான் அவனா போய் ஐயோ அவனுடைய வாழ்க்கை அதன் சொல்லி இருக்கிறது ரத்த பிரியனை கத்தர் பாதி வயதுல எடுத்துறாரு தூக்கிடுறாரு சங்கீதம் என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை ரத்த பிரியரோடும் கூட வாரி இரத்த பிரியருடைய பிரியரோடு சேர்ந்து என் ஆத்துமாவை வாரி காரணம் என்ன ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் இருபத்தி மூணாவ தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர் பாதி வரையிலாக பிழைத்திருக்க மாட்டார்கள் போட்டு போயிடுவான் அப்படித்தான பட்டயத்தை எடுத்தால் பட்டயத்தில உனக்கு என்னது முடிவுன்னு பைபிள் சொல்லிடுவோம் சின்ன வயசுல செத்து போயிருந்தாங்க இவன் ரெண்டு பேரை கொண்டு பார்த்து கரெக்டா வச்சு இவனை பண்ணி போயிருவான் அப்படி என்னது ரத்த பிரியர்கள் ரத்த பிரியர்களுடைய முடிவை பத்தி பைபிள் சொல்லுகிறது அவர்கள் பாதி வயதை கூட என்ன செய்ய மாட்டார்கள் கடந்து போக மாட்டார்கள் அதனால தான் அவன் சொல்றான் ரத்தப்பிரியனு போல ஏன் வாழ்த்துமாவை பாதி வயசுல எடுத்துடாதீங்க அப்படிங்கிறான் எப்படி ஆவி இருக்கா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 பணமோ பொருளோ கிடையாது எது என்னது தாளடிகள் அப்படின்னா என்னது வைக்கோலை அறுத்துட்டு போனதுக்கு போக மிச்சது இதை எடுத்துக்கிட்டு அவன் கொண்டு போய் அந்த வயல்லிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவங்க என்ன செய்யணும் சேர்த்து வச்சிருப்பாங்க அதை கொண்டு போய் அந்த வைக்கோலை விற்று காசு வாங்கி அதுக்கு பிறகு அவன் சோத்துக்குரியதை வாங்கி வீட்டில் போய் போய் என்ன செய்யணும் சோறு பொங்கி சாப்பிடணும் இதுதான் இஸ்ரேவருடைய தலையெழுத்து எப்படி இருக்கும் பாருங்க டைம் ஆன பொழுது ஜங்கள் விடுதலையை தேடின பொழுது வைக்கோல் வெளியே அனுப்புடி எடுத்துக்கிட்டோம் வைக்கோலை பொறுக்கி அதை கொண்டு போய் திருப்பி வித்துட்டோம் அப்பதான் புத்தி வருவாசி இருக்காரு அப்பொழுது ஜனங்களின் ஆலோட்டிகளும் அவர்கள் தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைகோல் சம்பாதிங்கள் செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைகோல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் செஞ்சிட்டு வயல்வெளியில போய் வைக்கோல் எடுத்து அதை கொண்டு போய் கடையிலையோ எங்கேயோ மார்க்கெட்ல கொடுத்து அதிலிருந்து என்ன செய்யணும் சோத்துக்குரியதை வாங்கிட்டு போய் சோறு வாங்கிட்டு புத்தி வரும் என்ன மாதிரி ஸ்பிரிட் பாருங்க கொடுமையான ஒரு ஆவி நம்ம ஆளுங்க கூட அப்படித்தான் பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு அதுக்கு இருபத்தி எட்டு ட்ரிப்பு கணக்கு அப்படுத்தது எத்தனை ரூபா பன்னிரெண்டு ரூபா அதுல நாலு பேர் சாப்பிடணும் ஏழு பேர் குழம்பு வைக்கணும் இதுல வர வாய்க்கு ருசியாக இருக்க வேண்டும் மெனு கொடுத்துட்டு போயிருவாரு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 இதெல்லாம் தவறு ஆனா இவர் வரும் தேவைப்பட்டா போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டு வந்துருவாரு நாலு முட்டை சாப்பிட்டு வந்துடுவாரு தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாரு அம்மையா ஒண்ணு தெரியா மாதிரி வந்து உட்காந்துக்குவாரு அப்படியா இதெல்லாம் சேடிஸ்ட்ரிங்க மற்றவங்களை தூக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அதுல குளிர் ஒரு பழக்கம் தப்பு உனக்கு பிதாவின் சிந்தை இல்லை உனக்கு தாயின் சிந்தை இல்லை அடுத்ததாக ஏசாயா அவனுடைய காவர்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர் அவர்கள் எல்லாரும் குழைக்க மாட்டாத ஊமையான நாய்கள் புலம்புகிறவர்கள் படுத்துக் நித்திரை பிரியர் அவங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் தூக்கம் தான் விட்ட தூங்கிட்டே ஒருத்தர் தானா ஆறு மாதம் தூங்குவான் அந்த ஆறு மாசம் கழிச்சு கூட அவன் அவசரத்துக்கு எழுப்பணும்னா யார வச்சுதான் எழுப்பணும் படிச்சுக்கீங்களா ஸ்கூல்ல யார வச்சுதான் எழுப்பணும் யானையை வச்சுதான் எழுப்பணுமா எழுப்ப மாட்டான் படிச்சுக்கீங்களா அப்படி கதை கேட்டிருக்கீங்களா அதே மாதிரி நம்ம ஆளுங்கள்லாம் ஐயோ படுத்துட்டான் அதோட முடிஞ்சு வச்சு ஏசு வந்துட்டு போயிட்டு திருப்பி உபத்திரக்கால முடிஞ்சா கூட எழுப்ப ஆண்டவரும் கூட ஒரு டைமுக்கு பிறகு சொல்றாரு அவனை எழுப்பாத தொலைஞ்சு போட்டு எழுப்பாத அவன் தான் மடங்கி படுத்துட்ட ஒன்பதாம் அதிகாரம் இறை கவர்ந்து ஏறி போனான் யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் அவ்ள தான் நாலு மணி ஜபத்துக்கு எழுப்புகிறவன் யார் ட்ரெயின் போகும்போது எழுப்புகிறவன் யார் எங்கே போய் எழுப்புறது அவன் காற்றுப்பூடத்தில் எல்லாரும் ஆவியில் டமால் டிமால்னு இடிச்சுக்கிட்டு கூட அவன் தூங்கிட்டு இருக்கான் அது ஃபேக்ட்ரியில் தூங்கி பழக்கம் ஃபேக்ட்ரியில் பெரிய பெரிய இன்ஜின் தட்டா தட்டா தட்டான்னு ஓடும் இவன் அங்கேயும் தூங்கிகிட்டே இருந்திருப்பான் இங்கே கொண்டு வந்து விட்டா இது அடுத்த மிஷின் அதுலேயே அழகாக தூங்கிகிட்டே இருப்பான் கடலே கொந்தளிக்குது கப்பல் தடுமாறிக்க போய் எழுப்புனாங்க என்னப்பா உனக்கு பிரச்சனை நீ யாரு நான் தான் நான் ஊழியர்காரன் ரைட்டு அப்ப பிரச்சனை எப்படி இருக்க அப்படியா நான் தான் போல்றேன் பிரச்சனை ரொம்ப சிம்பிளா சொல்றான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தூக்கி போடுங்க சவம் அப்படியாவது ஊழியத்தை விட்டு போய் செத்தாவது நல்லா இருக்கும்னு முடிவுட்டான் அப்படித்தான தூக்கம் பாருங்க அவனுக்கு எப்படி வரும் அதனாலதான் கத்திர சொல்றாரு மனவாட்டியாயி மாறின பின்பு ஒராள் தூங்கினா கத்திர சொல்றாரு அவனை எழுப்பாரு போய் தொலைட்டான் வாசிங்க உன்னத பாட்டில சொல்றாரு எனக்கு பிரியமானவளுக்கு அவளுக்கே மனதாக மட்டும் எப்ப எழுமணும்னு நினைக்கிறாள நினைஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நீங்கள் அவளை மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமாள்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் துக்கம் தூங்குறாங்க கூட்டத்தில் ஜப்பத்தில் தூங்குறாங்க அவங்க எழுப்புனா என்ன இருக்கும் எழுப்புனா கட்டிச்சிருவாங்க இல்லன்னா ஒரு பை சொல்லுவாங்க நீ அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் அவ்வளவுதான் விட்டுட்டு போயிடு கூட்டம் முடிஞ்சிட்டு போட்டோம் எல்லாரும் போட்டோம் அது பாட்டு தூங்கட்டும் எடுக்க உட்காந்துட்டு ஜபத்தில் தூங்கிடுது கடை அப்படியே கடை அதனால தயவு செய்து உங்களில் எத்தனை பேர் நித்திரை பிரியர்கள் என்று பாருங்கள் ஒரு சிலருக்கு தூக்கம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க அவங்கள தூக்கத்திலலாம் எழுப்பிட்டா கொன்றுவாங்க கதவு எரிக்கி பூட்டிடுவாங்க உள்ளியும் பூட்டிடுவாங்க வெளியும் பூட்டிடுவான் தூக்கத்தின் ஆவி வரும்போது இறைமையா முப்பத்தி ஒன்று இருபத்தி நித்திரை அவர்களுக்கு இருந்தது இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் என் நித்திரை எனக்கு இன்பமா இருந்தது என்ன செய்ய அதுக்கு சரியான பைபிள் பழைய ஓல்டு மொழிபெயர்ப்புல நல்ல மொழிபெயர்ப்பு நித்திரையில் அவனுக்கு இன்பத்தை அளிக்கிறார் இன்பமான காரியங்கள் சொப்பனோ தரிசனம் பரலோகம் மகிமையை காண்பிக்கிறார் அர்த்தம் இன்னைக்கு நமக்கு எத்தனை தூக்கத்தின் ஆவி இருக்கு தூக்கம் வேணும் ஒரு மனுஷனுக்கு இருபத்தி மணி நேரத்தில் இத்தனை மணி நேரம் குறைஞ்சிதான் என்ன செய்யணும் தூங்கணும் இல்லைனா அவன் யார மாறுவான் நாட்கள் போக போக யார மாறுவான் வியாதியஸ்தனாய் மாறுவான் அதனால அவனுக்கு தூக்கம் தேவை பட் தூக்கம் ஒரு அசுத்தாவியாக உன் வந்து ஏறி உட்காந்துடக்கூடாது ஏசாயா இருபத்தி ஒம்பது பத்து உங்கள் மேல்வினாரு அவ்வளவுதான் நீ முக்காடு போட்ட கேஸ் அது ஒரு ஸ்பிரிட் ஐம்பத்தி ஆறு பத்துல அவனுடைய ஒன்று மரியாதை குருடர்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 வியாதி இல்லை ஆனால் அப்பப்ப போய் படுத்துக்குவாங்க புஸ்கு புஸ்குன்னு போய் ஓடுறது படுத்துக்கிறது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் நீங்கள் பாருங்க தூங்குனீங்கன்னா என்ன நடக்கும் பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான் ஜபத்தில் தூங்கினா நீ ஜெயம் இழந்தாய் உன் டைம் முடிஞ்சு போயிடும் பிசாசு உன்னை தூங்க வச்சு தன்னுடைய வேலையை அழகாக கண்டு நித்திரை அது கரெக்டாக இருக்கணும் ஒரு சிலர்லாம் பாருங்கள் நைட் ரெண்டு மணிக்கு படுத்தா கூட நாலு மணி கிளம்பிடுவாங்க பத்து மணிக்கு படுத்தாலும் கரெக்டாக நாலு மணி கிளம்பிடுவாங்க நம்ம அப்படி இல்லை நமக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லை நித்திரையை பற்றி பைபிள் சொல்லுகிறது அது மறித்த நிலவரம் எபிஆர்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பிரகாசிப்பார் தூக்க மயக்கத்தை ஜெயிக்கணும் அது ஒரு பிராக்டிஸ் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு கணநித்தனி ஆவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க சுவாமி பைபிள் சொல்லுகிறது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 ஆனா நீ அந்த டைமுக்கு போய்கிட்டு உடனே அப்படி மிலிட்ரி மாதிரி போய்கிட்டு உடனே படுத்துக்கிட்டு ஜபத்துக்கு போகாம அங்க போகாம இங்க போகாம அப்படி இருக்காது கணனத்தினைக்கு நீ இடம் கூட உன்னை தரித்திரனாய் மாற்றும் பாசிங்க நீதிமொழிகள் இருபது பதிமூன்று தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் அவ்வளவுதான்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 போலீஸ் எல்லாம் தூங்கிட்டா திடீர்னு செக்கிங் வருவாங்க வந்து எடுத்துட்டு போயிடுவான் இவன் கையில் இருக்கிற கண்ணு இவன் கையில இருக்கிற எடுத்து வச்ச தொப்பி இதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவான் திருப்பி சஸ்பெண்ட் தான் மெமோ தான் டீக்ரேட் பண்ணுவான் நம்ம இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு டீகிரேட் வரும் வருக வரும்போது போகமாட்டேன் டப்பு நேரம் ரிவர்ஸ் ஆயிடும் கன நித்திரையை நவிக்க இடம் கொடுக்க சுறுசுறுப்பா இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதை நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று தூக்கம் தூக்கம் கந்தைகளை தூக்கத்துக்கு நீங்க இடம் கொடுக்க நித்திரை பிரியர்கள் வேலைக்கு போக மாட்டா எட்டரைக்கு பஸ் இந்த பிள்ளைங்க பாருங்கள் ஏழை முக்காலுக்கு எட்டு மணிக்கு தான் எலும்பும் அதுவும் இவங்களை இந்த பிடிச்ச ஊழிக்கு எழுப்பி டைம் ஆகிடுச்சுன்னா உடனே எட்டுன்னு எழும உடனே பாருங்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பம்பரமாக சுத்துங்க, எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்குள்ள அங்கே போனால் பாத்ரூமில் இன்னொரு ஆள் இருக்கோம் வீட்டில் ஏய் நான் அவசரமாக போகணும் தட்டா போட்டான்னு கத்தி அவனை ஓட்டச்சி கதவை தண்ணியை தூக்கி தலை வழியாக ஊற்றி தலை நனையாக கனி நனைஞ்சது காயாமல் அங்கேருந்து ஓடி வந்து இவங்க சாப்பாடை தூக்கிட்டு ரொடிய அனுப்பிப்பாங்க ஒரு இட்லி சாப்பிட்டு போ அரை இட்லி சாப்பிட்டு போகணும் அத்தை தூக்கிட்டு புக்குக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே வந்துடுவாங்க ரோட்டுக்கு வந்துடும் திருப்பி தலையை தோட்டல அதுக்கு ஒரு வியாதி அப்படிதானே ம் இதெல்லாம் வேணுமா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 நானும் ஏழரைக்கு தான் எழுப்புவேன் எட்டு மணிக்கு தான் காஃபி உனக்கு காஃபி வேணும்னா நீ வேற ஒருத்தையும் கட்டிருக்கணும் எப்படி ஹோட்டலில் வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கங்க நம்முடைய ஊழியத்தின் பாதையில் இந்த விசுவாச பாதையில் உன்னுடைய தூக்கம் உனைய குணசாலியா மாற்ற விடாது புனசாலியான ஸ்ரீ என்ன செய்வாள் எழும்புவா இருட்டோடு எழுந்துருவா நான் நேற்று படிச்சு பார்த்தேன் ஏ போல மாதிரி நம்ம பிள்ளைங்கள்லாம் மாறிட்டாங்கன்னா நாமெல்லாம் மாறிட்டோன்னா எப்படி இருக்கும் சகலகலா வள்ளிவு அப்படிதான் இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அவ போய் ரெட்டு கொடுத்ததுக்கு ரெட்டுக்கு ரெடி பண்ணுவா இங்க போய் வயலுக்கு வருவா அங்கே போய் வயலை வாங்குவா இங்க வந்து வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன செய்வா குழு குளிருக்கு ட்ரெஸ் ரெடி பண்ணுவாள் அங்கேருந்து நேராக போவா வரு வருங்காலத்தை பற்றி மகிழ்வாள் இங்கே வந்தா பார்த்தீங்கன்னா விளக்கு இரவிலும் அவள் விளக்கே அணையாது அப்படி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாள் அதான் குணசாலிய ஸ்திரீ வீட்டிலுமே உட்கார்ந்து நல்லா படிச்சுப்பாருங்க சும்மா சங்கீதம் இருபத்தி மூணு படிச்சு சாகர் வரைக்கும் படிச்சு கத்தர் என் இருக்கிறார் கத்தர் என் மேற்பராக இருக்கிறார் குணசாலியான ஸ்திரியை தேடிப்பார் படிச்சுப்பார் எ மணிக்கு தூங்குறா வீட்டுக்காரங்களுக்கு எப்படி சாப்பாடு என்ன சொல்றாங்க எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள் இப்ப நம்ம பிள்ளைங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பஞ்சாயத்து பண்ணுது கோபப்படுறா நீ கொஞ்சம் அமைதியை வாய மூடிட்டு இறேன் யார் சொல்லிக் கொடுக்கறா மூணாம் கிளாஸ் படிக்கிறது முப்பத்தி எட்டு வயசுக்கு போதிக்குது அவர் தான் பேசுறத கொஞ்சம் எடுக்கிறது யாரு குடும்பம் நடத்துறதுல கண்ட்ரோல் பஞ்சாயத்து சமாதான குணசாலியான ஸ்திரீ அவ பிள்ளைங்க பார்த்து சொல்றாங்களே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 கொள்ளையடிச்சதெல்லாம் எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு அதே அதிகாரம் தான் இருபத்தி ஒன்பது அஞ்சு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பழகனி வழியாய் பார்த்துக்கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினால் அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னது மன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்க கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் போட்டுக்குவான் அதெல்லாம் பண்ணி பங்கு எடுத்து கொடுத்து வர வேண்டாமா அதுதான் பிள்ளை லேட்டு எங்க இருக்கு இருக்குமாய் தூங்கினவன் அங்கேயே செத்து போயிட்டான் தூக்கம் உன்னை சாகுக்கு கொண்டு போயிடும் அதனால தான் சொல்லி இருக்கிறது தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தூங்கிட்டே நான் வாழ்க்கையில் தோத்துருவே இந்த மார்க்கம் தூங்குகிற மார்க்கம் அல்ல இசைவேளை காக்கிறவர் அது என்ன உறங்குவதில்ல தூங்குவதில்லை நெய் தர் ஸ்லீப் நார் ஸ்லம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி லைட்டா கூட என்ன செய்யறது இல்லை அசந்தர்றதில்ல நீ இப்ப அடுத்து இழுத்து மூடி பெட்ஷீட் மூடி தூங்க வேண்டாம் கார் ஓட்டிகிட்டு இருக்கும் போது போட்ட தூங்க போற அப்படி லேசம் அதுக்குள்ள நீ வண்டி கார் எங்க நிற்கும் பள்ளத்தில் விழுந்து நொறுங்கி ஆடி போட்டு கைய கால் போயிடும் உறங்குவதும் இல்லை கொஞ்சம் கூட அப்படி கண் அசைவு கூட அப்படி தடுமாற்றம் கூட தெய்வத்துக்கு கிடையாது நம்மலாம் என்ன ஆகுறதுலாம போயிடுவோம் சீசரா அவங்க அம்மாவோட எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு போயிட்டான் அதுக்கு காரணம் அவனுடைய தூக்கம் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க அவன் பயங்கரமான பராக்கிரமசாலி தூங்கிட்டான் இந்த பெண்ணு கிட்ட வர்றா பட்டினி எழும்பதுக்கு அவனுக்கு சக்தி இல்ல பாருங்களேன் பட்டுணி அந்த உணர்வு வரல பாருங்க உங்க ரூமுக்குள்ள யாரது வந்தா படாலன்னு எழுபணும் யாரு வந்தா அதுக்கு தான் பூட்டி வச்சிருக்கோம் யாருமே உள்ளே வர ஸ்ட்ராங்கா பூட்டி வச்சிருக்க உன் ரூமுக்குள்ள ஏதாவது ஒரு அசைவு இருக்கு அப்படின்னா உனக்கு ஒரு உணர்வு வேணும் அவ கிட்ட வந்தாள ஆனிய எங்க வச்சா நெத்தியில வச்சாலாம் ஒரு அட்டி அடிச்சா அடிச்ச உடனே இவன் ஒரு பெரிய வீரன் அல்லவா அவன் ஒரு சேனாபதி டாலுன்னு பிடிச்சிட்டு எங்க வரணும் வெளியே வர வேண்டாமா புருஸ்லிய படிச்சிருக்கீங்களா நம்மளால பனியனை மட்டும்தான் போடுவான் சும்மா அவனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி அவனுக்குள்ள இருக்குன்னு அவனை ஓச்சிடணும்னு கவர்மெண்டே முடிவெடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல சுற்றிருக்காங்க அப்படி அப்படி தம் அப்படி தோட்டாவை பிடிச்சிருவான் அது பிச்சுட்டு போகாது அவனை கடைசியில் ஒரு பெரிய கிணத்துக்குள்ள ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவனை இறக்குனாங்க கயிறு கட்டி போய்கிட்டே இருந்தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு என்னத்துக்கு நம்மளும் இங்கே இறங்க சொன்னாங்க இவங்க பிளான் என்னன்னா இவன் பாதி வரைக்கும் போன உடனே கை தெளிஞ்சிடணும் அறுத்து விட்டுருணும் கயிறு வந்து இத்து மாதிரி காட்டி விட்டுறணும் உள்ள போய் சாப்பிட்டோம் அதோட மூடிடலான்னு கயிறு அறுக்கிற மாதிரி தெரிஞ்சது பாருங்க ஒரே தம் பிடிச்சி நேரம் எங்க வந்துட்டான் துண்டான கயிற வந்து எட்டி பிடிச்சிட்டு அவ்வளவு விழிப்பா இருக்கிற மனுஷன் போது இவ வந்து கூட ராணியை தூக்கி வச்சு அடிச்சாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அடிச்சு அது தரையோடு போயிருச்சு முடிஞ்சது அப்ப என்ன மாதிரி தூக்கம் நம்ம ஆளுங்களையும் தூங்கிட்டா தூக்கிட்டு போய் போயிடலாம் கட்லோட அவங்க வாட்டுக்கு ஏதோ சொப்பனத்தில் போயிட்டு இருக்கும் போல் இருக்கு கத்தான கட்டலோட தூக்குறாருமா ஒரு காத்திருப்பூட்டத்தில் பட்டாபுராம்ல நைட் ரெண்டு மணிக்கு நான் தான் காத்திருப்பூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன் காத்திருப்பூட்டில் சனிக்கிழமை உச்ச கட்டத்தில் ஆவியில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்ப திடீர்னு ட்ரெயின் கிடைக்கலன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் ஒரு பக்கத்து ஒரு விசுவாசிகள் ரெண்டு பேர் வந்துட்டான் ரெண்டு பேர் வந்த உடனே நாங்கள் லைட் எல்லாம் ஆவியில் அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பிரதர்ஸ் தான் நல்லா ஆவில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த விசுவாசிகள் ரெண்டு பேர் ட்ரெயின் கிடைக்கலனோடனே ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு உள்ளே வந்துட்டான் உள்ளே வந்தோடனே யார் வந்தான்னு பார்க்கறதுக்காக லைட்டை போட்டாங்க ஒரு ஆள் பயங்கரமாக ஆவில் அரைஞ்சி குதிச்சுட்டான் பட்டன் லைட் ஆஃப் அவனுக்கு டியூப்லெட் போட்டது தரிசனம் பார்த்துட்டோன்னு சொல்லி ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சுன்னு குதிச்சு ஊருண்டு பக்கத்தில் உள்ளவெல்லாம் முட்டி மோதிட்டான் நியாயாதிபதிகள் பதினாறு பத்தொன்பது அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி அவளுதான் அன்னைக்குதான் அவனுக்கும் சவரகன் கத்தியை வச்சு சரட்டு சரட்டு சரட்டுன்னு இழுத்தா ஒன்றும் சூடு இல்லை சொரணும் பேரு தான் பெரிய பராக்கிரமசாலி கோட்டையெல்லாம் பிடுங்கிடுவான் ஆனால் அவன் தலையை சரைக்கிறதுக்கு வச்சு தலையை சரித்தா இவன் நல்லா தூங்கிட்டிருந்தான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது அவன் வேடிக்கை பொருளாகி மாறினான் அவன் தரிசனத்தை இழந்து சிறைச்சாலையில் கிடந்தான் அதுக்கு காரணம் என்ன அந்த கொஞ்ச நேரம் தூக்கம் கொஞ்சம் உஷாராக இருந்தான்னா கத்தியோட பிடிச்சிருப்பான் அதுக்கு தெளிவாக ஒரே பிடியில் நசுங்கிருப்பான் இவன் இவன் இருக்கிற அபிஷேகத்துக்கு இல்லை அந்த தலையை சிறைக்க வந்தான அவன் செத்தான் கூழ் இருப்பான் அவன் எலும்பில்லையே எலும்பில்லையே சிம்சோன் அப்படியே போயிட்டானே ஆதியாகமன் பதினஞ்சாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனமிக்கும் போது அவனை மூடி கொண்டது வந்தது காலையில மூணு மணிக்கா எப்ப வந்து சூரியன் அஸ்தமித்தது எத்தனை மணிக்கு சாயங்காலம் ஆறு ஆறு வரைக்கும் அஸ்தமிக்குது தகப்பன் ஆபிரஹாமின் ஆண்டவருடைய தூக்கம் பலி பொருளை முன்னால் வச்சிருக்கிற பறவைகள் வரக்கூடாது அது சாபம் ஆகிடும் கத்தருடைய அக்னி இறங்கணும் நீ காத்துக்கிட்டு இருக்கிற கத்தருடைய அக்னிக்காக நீ இங்கே வந்து தூங்கிட்டீன்னா என்ன ஆகுறது சாயங்காலம் ஆறுரைக்கு இந்த தூக்கம் முடிச்சு அவன் எழும்பும் போது கத்தரை சொன்னாரு ஒன் சந்ததி நானூறு வருடம் அடிமையா இருக்கணும் சபாருன்னு எழுப்பிட்டான் என்னது நானூறு வருடம் என் சந்ததியா முடிஞ்சு போச்சா அன்னைக்கு தான் அந்த சாபம் வந்துச்சு வாசிங்க அடுத்த வசனம் அப்பொழுது அவர் ஆப்ரஹாமை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் வருஷம் உபதிரவார்கள் என்றும் சாயங்காலம் ஆறரைக்கு தூங்குனதுக்கு நானூறு வருஷம் யாரு போயிட்டா ஜனங்கள் பரதேசம் போயிட்டான் அப்பா தூங்குனா குடும்பம் படுத்துரும் அவ்வளவுதான் அவங்க தூங்குறாங்க இவங்க தூங்குறாங்கன்னு இருக்கக்கூடாது யாரு எலும்புனையா எலும்பு நாள் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணு எலும்பலன்னா விட்டுரு முழங்கால நீ போடு ஒராளாவது வீட்டில் ஒரு தேவ சத்தத்தை எழுப்பு துதியின் சத்தத்தை எழுப்பு நீ ஒராளாவது திறப்புல நில்லு அப்போ சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவசம் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவேதான் ஊழியம் செஞ்சு செஞ்சு கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டாச்சு இனி என்னத்தை ஜெபிச்சு என்ன போகுது மூடி தூங்கிட்டான்ல தெய்வம் அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு அஞ்சாம் வசனத்துல ஒரு டீமை வச்சிருந்தாரு அப்படியே பேதைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் ஒவ்வொருத்தர்த்து இழுத்து போட்டு முக்காடு போட்டு தூங்கிட்டாரு யாராவது ஒரு ஆள் எலும்பு பேதுரு தூங்கிட்டான் ஆனா சபை தூங்கலையே சபை தூங்குச்சா சபை தூங்குச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு பேதுரு தூங்கிட்டாரு ஆனா சபை அவனுக்கு தூங்கல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 நீ நித்திரம் கொடுத்தால் நீ உன்னுடைய ஓட்டத்தை சிக்க முடிப்பாய் உன் சந்ததி அடிமைத்தனத்துக்குள் போய்விடும் எல்லாரும் கொஞ்ச நேரம் எட்டே காலா ரைட் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் எல்லாரும் முழங்கால் போட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது இந்த மார்க்கமே முழங்கால் மார்க்கம் தான் முயற்சியினால் ஜெயிக்க முடியாததை முழங்காலில் ஜெயிக்கலாம் லாங் ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் நீடித்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் முழங்கால் மட்டும்தான் கத்தாவே ஓ உன்னுடைய சன்னிதானத்தில் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நான் ஒரு தற்புரியன் நான் ஒரு பணப்பிரியன் நான் ஒரு சுகபோக பிரியன் நான் ஒரு மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் இப்பொழுது வசனத்தை கேட்ட பொழுது நான் உணர்கிறேன் ஓ நான் ஒரு இரத்த பிரியன் நான் ஒரு நித்திரை பிரியன் தேவரீர் என்னை மன்னியும் என்னுடைய ஆசீர்வாத குறைவுகளுக்கு நான் தான் காரணம் பஞ்சத்துக்கு நான் தான் காரணம் ஜீவியம் பரிசுத்தாததுக்கு நான் தான் காரணம் எனக்கு பாவிகளை பிடிக்குது பரிசுத்த வாங்கலை பிடிக்கலையே என்னை மன்னியுமாண்டவரு எத்தனை வருவாயை திறந்து சத்தமாய் ஜபிக்க முடியும் சரியா ஒரு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் எல்லாரும் தேவனை நோக்கி அபயம் விடுவோம் அதிகமாகறது சத்தமிட்டார் தமை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமில் உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார் அவருக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜபம் கேட்கப்பட்டது தேவனோடு ஒப்புரவாகிக் கொள்ள விரும்பினால் இந்த வசனத்தின் அடிப்படையில் மாத்திரம் இது போக உன்ன மனசாட்சியில் பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு உன்னை சக்தியில் இல்லாவிட்டால் தேவன் உன்னுடைய ஆத்மாவோடு இடைப்பட்ட விதங்களில் எப்படியெல்லாம் நீ உன்னை சீர்படுத்தி அறிக்கையிட்டு ஒப்புரவாக்கி கொள்ள விரும்புகிறாயோ அதை செய்ய முடியாத நீங்கள் எழும்பி அறிக்கை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வசனங்கள் அடிப்படையில் மாத்திரம் உங்களுடைய ஆத்மாவில் தேவன் இடைப்பட்ட விதங்களுக்கு ஏற்ற உங்களை அறிக்கையிட்டு சீர்படுத்திக் கொள்ளுங்கள் யாராவது ராபோஜனை எடுக்க தடைகள் இருக்குமானால் நீங்கள் இன்னைக்கோ நாளைக்கோ நீங்கள் பெரிய பாசத்தை பார்த்து அதை கிளியர் பண்ணிக்கோங்க கடைசி நேரத்தில் போய் வாசலில் நிற்காதீங்க சிலரை சண்டை ஸ்கூல்லிருந்து நிப்பாட்டுறதுக்கு சொல்லி இருக்கிறோம் அவங்களும் நீங்கள் பெரிய பாசத்தை பாருங்கள் உங்களை சரிப்படுத்திக் எல்லாரும் கொஞ்சம் நேரம் தேவ தேவ அறிக்கையின் மூலமாக நாம் நெருங்கி வருவோம் தாவிது அறிக்கை இட்டான் அறிக்கையிட்டான் தானியில் அறிக்கை அறிக்கை சடங்காச்சாரம் அல்ல உன்னை ஒத்துக்கொள்வதை காண்பிக்கிறது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கேட்க கூடாது நீங்க நினைக்கலாம் பரவாயில்ல தெவம் அதை கேட்கிற அளவில் உன் இருதயத்தை உடைத்து விடு தண்ணீரை போல ஊற்றி விடுரு இன்னைக்கு கத்தர் திட்டவட்டமாய் உன்னோடு இடைபட்டுக் கொண்டிருக்கிறார் உன்னோடு போராடுகிற வல்லமைக்கு கத்தர் இன்றைக்கு ஒரு நியாய தீர்ப்பை கட்டியிடும்படியாக அவர் போராடி கொண்டிருக்கிறார் தைரியமாயிற விசுவாசம் உள்ளவனாயிரு நன்மையினால் நிரப்பட்டும் கைகள் தேவனை துதிக்கட்டும் உன் ஆவி தேவனை மயிப்படுத்தும் ஆவியினால் சரீரத்தினாலும் தேவனை மைமப்படுத்துங்க ஒரு அக்கடி நம்முடைய மத்தியிலே உண்டு வாழ்க்கையில மறைமுகமாக வெளியரங்கமாக சர்பத்தின் வல்லமைகள் ஊழியத்தை வாழ்க்கையை உதறி போடு நம்முடைய பத்தில ஒரு பலிபிடத்தின் அக்கணி உண்டு நாமத்தில் உன்னோடு போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுவதாக சுற்றெழிக்கப்படுவதாக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 அவர் உனக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கிறார் மகனே மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அடுத்து சொன்னாரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கணும் நீ சுகமா இருந்த இடத்துக்கு நீ போய் உன் ஸ்தானத்தில் போய் நீக்கணும் இன்னைக்கு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னா நீ ஸ்தானத்துக்கு வந்து விடுவாய் அந்த அபிஷேகத்துக்கு வந்து அந்த அலைப்புக்கு நீ வந்து அந்த தரிசனத்துக்கு வந்து அந்த வெளிப்படுத்தலுக்கு வந்து உடைஞ்சு நொருங்கி போன நிலவரத்தோடு என்னை ஒப்பு கொடுத்த காரியத்தில் தேவன் என் அறிக்கையை ஏற்று என்னை எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதான் அப்படி சொல்ற மட்டும் கை வைக்க அதை போல சந்தோஷம் உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது கத்தருனை மன்னித்திருக்கிறார் கத்தருனை நேசிக்கிறார் Allah mai unde unde adu dawa la mai yesu நிமிடம் ஒரு சரியான ஒரு அபிஷேகம் வரந்து போகாதீங்க நரம்புகளுக்கு முடிசூட்ட முடியாது ஒப்பு கூட hara bala rita bala kar raha hari araba ka srah stotra stotra stotra stotra stotra ankane haleluya எ வருடங்களுக்கு முன்பாக நீ தனித்துக் கொண்டிருந்தது உனக்கு கிடைத்த அபிஷேகம் நீ ஊழியர்களோடு சேர்ந்து கிடைத்த வல்லமை இன்றைக்கு கத்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார் வல்லமையோடு வந்திருக்கிறார் பெற்றுக் கொள்கிறீர்களோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள் அது நியூயார்க் யும்பிஷ oothe maye re oothe oothe maave re oothe maye re bindi koshi rovi oothe maye re bindi koshi rovi oothe maye re oothe oothe maave re oothe maye re bindi koshi rovi oothe maye re bindi koshi rovi oothe re oothe oothe maave re oothe maye re oothe oothe maave re oothe maye re be able to be able to be able to be able to be able to be able to be able to